प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நமோத்தீவ் சோழம் பிரக் விமோத் காமக்கிரோவம் வேகம் சயுத்த சீ भगवान श्री कृष्णर கே நாலாவது அத்தியாயத்திலருந்து ஞான கர்ம சந்யாசத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலையும் அர்ஜுனன் கேட்டதுக்கு அதே பதிலை வேறு விதமாக உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இப்போ இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலேருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் ஒரு சாதகன் ஞானத்தை அடைஞ்சு அதை கர்மத்தை சந்நியாசம் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி ஆசிரம சந்யாசம் மேற்கொண்டாலும் மேற்கொள்ளாவிட்டாலும் சரீரம் பண்ணக்கூடிய சிறு செயல்களாக இருந்தாலும் பெரிய செயல்களாக இருந்தாலும் அது ஆத்மாவினுடைய காரியங்கள் கிடையாது அந்த சுகதுக்கமோ கர்த்திருவமோ பௌக்திருத்துவமோ ஆத்மாவுக்கு இல்லைங்கிற ஞான நிஷ்டையத்தான் ஆழமாக ஒரு சாதகனும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் ஆகையினால அவன் எப்பவுமே இந்த ஞானத்தில் திருடமாக இருக்கணும்னு சொன்னால் அவன் வந்து உலக விஷயங்களில் மனசை உழலை விடக்கூடாதுங்கிறத ஸ்தித பிரஜ லட்சணத்திலேயே சொன்னார் இங்கேயும் ஒரு மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கார் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் யகா எவன் ஒருவன் இகைவன் இகைவன் இந்த உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே ஷரீர விமோஷனாப் பிராக்கு ஷரீர விமோக்ஷனம் அப்படின்னா இந்த உடம்புலேருந்து பிரியறதுக்கு முன்னாலேயே சரீரத்திலேருந்து விடுபடுறதுக்கு முன்னாலேயே காமக்ரோதோத்பவம் வேகம் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு ராகத்வேஷம் காமக்ரோத உத்பவம் வேகம் இந்த காமத்தினால ஏற்படுற பெரும் உணர்ச்சி அந்த உடம்பெல்லாம் அந்த காமம் வியாபித்து ரொம்ப இதாகிறது இல்லையா அதே மாதிரி கோபம் வந்தால் கை காலெல்லாம் உதறல் எடுக்கிறது காமவேகம் வந்தாலும் அது காமாகங்கிறோம் கோபம் வந்தால் குரோதாக்னி கோபாக்னின்னு சொல்கிறோம் அவ்வளோ தூரம் உடம்பு உணர்ச்சி வசப்படுகிறது எல்லாருக்குமே தெரியும் உணர்ச்சிகள் வசப்படுற போது உடம்பு ஸ்தூல சரீரமே அது பாதிப்பை அனுபவிக்கிறது ஸ்தூல சரீரத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுங்கிறது நமக்கு தெரியும் கண்கள்லேயே அந்த கோபம் தெரிகிறது கண்கள்லேயே அந்த காம வேகமும் தெரிகிறது இதெல்லாருக்கும் பிரத்யட்ச அனுபவம் தான் இது இந்த காமக்ரோத உத்பவம் வேகம் வேகம்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை நாம் வந்து அறிவினுடைய கட்டுப்பாட்டில் ஒழுக்கம் பெரியவங்க சொன்ன வழி இதிலெல்லாம் நம்ம தர்மங்கள் ஆச்சாரங்கள் இதெல்லாம் இந்த பண்பாட்டு மூலமாக அதை கட்டுப்பாட்டில் வைக்கணும் எல்லாரும் மனம் போனபடி பேராசப்படி கோபப்படி நடந்தால் சமூகம் எப்படி வாழ முடியும் உணர்ச்சி வசப்படுறதுனால தானே விருப்ப வெறுப்புகளால் தானே சமூகத்தில் அமைதி குலைகிறது குடும்பத்தில் அமைதி குலைவதும் நாட்டில் அமைதி குலைவதும் கட்டுப்பாடுகளில் அமைதி குலைகிறதுக்கும் காரணம் அவங்க சொந்த விருப்பு வெறுப்புகள் சுயநலம் காரணம் இது எல்லாருக்கும் புரிஞ்சுதான் ஆகணும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறோம் யாரெல்லாம் உண்மையிலேயே மன அமைதி விரும்புகிறார்களோ அவர்கள் தாங்கள் இருக்கிறதுக்கு பழகிக்கணும் இன்னொருத்தரை நம்ம மாற்ற முடியாது நம்மளை தான் மாற்றிக்க முடியும் நம்மளை மாற்றிக்கத்தான் ஓணம் அப்படி ஒவ்வொருவரும் நினைக்கிறதுக்கு சாஸ்திரமும் குருவும் பெரியோர்களும் உபகாரம் செய்கிறார்கள் ஆகவே இந்த காமக்ரோதோ வேகத்தை சோடும் சக்னோதி அறிவின் துணை கொண்டு பண்பாட்டின் துணை கொண்டு கட்டுப்பாட்டின் துணை கொண்டு எவன் வெற்றி கொள்ள முயற்சிக்கிறானோ கொஞ்சம் கடினமாக இருக்கும் கடினமாக இருந்தாலும் அதனுடைய ஃப்யூச்சர் பிற்காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையை நினச்சி நம்ம மனம் போன போக்கில் போகாமல் கட்டுப்பாட்டை பழகணும் அப்படி பழகினா இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணுறோம் எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ் போனாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணலைன்னா அந்த பப்ளிக் ப்ளேஸில் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலை கெட்டு போயிடும் அமைதி பூங்கான்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி அப்படி ஒருத்தம் பண்ணுறானும் சங்கராச்சாரியர் ஃபுட் நோட்டு கொடுக்குறார் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் உடம்பில் நாம் வாழ்கிற வரைக்கும் இந்த காமக்ரோதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதை ட்ரெயின் பண்ணி பக்குவப்படுத்தி ஆகணும் சரீரத்திலிருந்து போற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும் என்னைக்கா ஒரு நாள் அது விட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது அவ்வளவு தூரம் மனசுல ஆழமா அதை சிந்திச்சு விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்றார் சஹா யுக்தஹா அவன்தான் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவன் சஹா நரகாங்கிறதோட சேர்க்கணும் சஹா நரகா ஏவ யுக்தஹா தன்னை அமைதியோடு இணைத்து கொண்டவன் நரஹா யுக்தஹா அமைதி தன்னை அமைதியான ஒரு தன்மையோடு இணைத்து கொண்டவன் அவனுடைய உள்ளமானது அமைதியிலேயே நிலை பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல அதில் மகிழ்ச்சியோடும் இருக்கிறான் அளவான நிலையான ஒரு மகிழ்ச்சியையும் அவன் மோக் சுகத்தை அனுபவிக்கிறான் ஒரு வியாக்கியானக்காரர் சொல்றார் அந்த முக்தி இன்பத்தை மெய்யறிவால் இங்கேயே உணர்கிறான் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்குன்னு வள்ளுவர் சொன்னார் அந்த மருள் நீங்கி மாசரு காட்சியை பெற்று இருள் நீங்கி இன்பத்தை உணர்கிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் வேகம் சயுக்து நான் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக நினைக்கிறேன் எல்லாரும் மனசுல இதை பதிய வச்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நன்றாக மனசுல